நேற்றைய பதிவின் தொடர்ச்சியை இதோ இப்போது கேட்டு மகிழுங்கள் நற்றினை வானொலிக்காக திருத்தொண்ட தொகை விளக்க உரை வழங்குகிறார் திருவாரூர் உயர் திரு சீனிவாசன் ஐயா அவர்கள் எந்த இடத்திலும் இது காணவில்லை என்றவுடன் மிகுந்த மனக்கலக்கமுற்று ஐயனே என்னை மன்னித்தருளும் எனக்கு நான் வைத்த இடத்திலே மிகவும் பாதுகாப்பான இடத்தில் வைத்திருந்தேன் அந்த இடத்திலே காணவில்லை என் மனைவியருக்கும் என் வேட்டில் வேலை செய்பவர்களுக்கும் தெரியவில்லை என்னை மன்னித்திரளுங்கள் அது பழைய திருவோடுதானே உங்களுக்கு புதிதாக ஒன்றை நான் எப்படியாவது நல்லபடியாக தயாரித்துச் செய்கிறேன் என்று அவர் கூற என்னது என்னுடையது கெட்டுவிட்டதா என்னுடையது பழையதா இல்லை நான் உன்னிடம் கொடுக்கும் பொழுதே சொல்லியிருந்தேன் மாணிக்கங்கள் வைரங்கள் வைடூரியங்கள் பொன்னாவரணங்களை காட்டிலும் இது உயர்ந்ததென்று எவ்வாறு நீ தொலைத்தாய் எனக்கு தெரியாது நீ வந்து எனக்கு உடனடியாக என்னுடைய திருவோட்டின் ஏ நீ தர வேண்டும் என்று அவர் ஆணையிட்டு ஐயோ நான் என்ன செய்வேன் என்று செய்வதறியாது இவரும் கையை பிசைந்து கொண்டு நிற்க பத்தினியாரும் அருகில் வந்து இருந்து இதை வைத்த இடத்தில் காணவில்லை என்று கூற எனக்கு தெரியாது உடனடியாக நீ சொல்வது உண்மையானால் எதிரே இருக்கும் குளத்தில் உன் மகனை பற்றி இறங்கி என் மகன் நீங்களும் மகனும் குளத்தில் மூழ்கி எழுந்து உண்மையாக இந்த திருவோடு காணா விற்கானாமல் போனது என்று சொல்லுங்கள் அதாவது நாம் எல்லாம் சொல்கின்றோமே கற்பூரத்தை அணைத்து சத்தியம் பண்ணுங்கள் நான் வந்து ஒரு கோவிலுக்கு முன்னாடி வாசலில் வந்து நின்றுட்டு கோவில் வாசப்படியில் வைத்து சத்தியம் செய்யுங்கள் நான் சொல்வது உண்மை என்று அதுபோல சிவபெருமானுடைய திருவுளம் புனல் மீது மூழ்கி உன் மகனை பற்றி எழுந்து எனக்கு சொல் என்று கேட்டான் ஆக திருநீலகண்ட நாயனாருக்கு குழந்தை இல்லையே எனக்கு ஏதும் மகனேதும் இல்லையே அடியாரே நான் மட்டும் மூழ்கி எழுந்து உங்களுக்கு சத்தியம் உரைக்கிறேன் உண்மையாகவே காணாமல் போனது அப்படி என்று சொல்ல எனக்கு தெரியாது மகன் இல்லை என்றால் உன் மனைவியை பற்றி நீரில் மூழ்கி எழுந்து சத்தியம் செய் என்று சொல்லுகின்றார் இயலாது அவர் ஒருவரே சிவனடியார் ஒருவரே அந்த இடத்தில் இருக்க நானும் பத்தினியாரும் தொடுவதே இல்லை இளமை காலத்திலிருந்து என்று சொல்லி பார்க்கிறார் முடியாது உடனடியாக தில்லைவாழ் அந்தனர்களுக்கிட்ட வாங்க அந்த அந்தனர்களிடத்திலே நீங்கள் சொல்லும் இந்த சத்தியத்தை நாம் கூறி பார்ப்போம் யாருடைய நியாயம் எங்கிருக்கிறது என்று தெரிந்து கொள்வோம் என்று முன்னே புறப்பட்டார் அவர் புறப்பட்ட அடுத்த நிமிடமே பின்னவே இவ் சென்று ஐயா மன்னித்திரளுங்கள் என்று சொல்லி எவ்வளவோ கெஞ்சி ஏற்கனவே முடிவு செய்துவிட்ட சுபெருமான் இருப்பாரா நேரடியாக தில்லைவாழ் அந்தனர்களுக்கு இடையே நின்று கதையை சொன்னார் நான் சில நாட்களுக்கு முன்னே கொடுத்த இந்த திருவோட்டினை தொலைத்துவிட்டு வேறு திருவோடு தருகிறேன் என்று சொன்னார்கள் உடனடியாக அந்த பெரிய மக்களும் இவரிடம் விசேரிக்க மறையோர்களே நீங்கள் விசாரிப்பதற்கு முன்னே நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இவருடன் பெற்ற திருவோடு மாயமாய்ப் போனது யார் எடுத்தார்களோ என்ன செய்தியோ தெரியவில்லை என்னுடைய ஊழ்வினையோ அல்லது இந்த பிறவியினுடைய கர்மாவோ என்னை இவ்வாறு இருக்கச் செய்து விட்டது பண்ணி தருளுங்கள் வேறு தருகிறேன் அதை பெற்றுக்கொள்ளச் சொல்லுங்கள் வேறு ஒரு சற்று வேண்டாம் நீ காணவில்லை என்று சொன்னால் மனைவி கரம் பற்றி குளத்தில் மூழ்கி எழுந்து சத்தியம் செய்த இதில் என்ன இருக்கிறது சத்தியம் செய்து கொடு என்று சொல்ல எல்லோர் முன்னேயும் நாம் இந்த ஒரு மிகப்பெரிய ஆணையினை நமக்குள்ளிட்டு சத்தியத்தை நமக்குள்ளிட்டு காப்பாற்றி வருகிறோம் என்ற ஒரு விஷயத்தை சொல்ல மனம் வருந்தி சரி எப்படியாவது மூழ்கி நான் இந்த விஷயத்தை சொல்கிறேன்னு ஒரு மனதுக்குள்ளே ஒரு திட்டத்தை ஏற்படுத்தி கொண்டு குளத்தின் முன்னே சென்றார்கள் அந்த நரும் நம்முடைய சிவபெருமான் வடிவில் சிவபெருமான் அவர்களும் சிவனடியார் வந்த சிவனடியார் வேடத்தில் வந்த சிவபெருமான் அவர்களும் அந்த குளத்தை நோக்கி சென்றார்கள் இல்லாளை அழைத்தார் ஆளுக்கு முனையை பிடித்து ஒரு கழியை ஏற்பாடு செய்தார் கழி என்பது உங்களுக்கு தெரியும் ஒரு சின்ன குச்சி அந்த தண்டினுடைய ஒரு பகுதியில் மனைவியாரும் மறுபகுதியில் திருநீலகண்ட நாயனாரும் கரம் பிடித்துக்கொண்டு குளத்தில் மூழ்கி எழுந்தனர் இது என்ன அநியாயமாக இருக்கிறது அவர் கருத்தை பற்றியல்லவா நான் குளத்தில் எழுந்து குளத்தில் மூழ்கி எழுந்து சத்தியம் செய்ய சொன்னேன் என்று சொல்ல இல்லை ஐயனே இது போன்ற விஷயம் என்று ஊரெல்லோரும் இருக்கையிலும் மறையோர்கள் கூடி நின்ற இடத்திலும் அவர் உரைக்கவே போனார்கள் உலக உலகியல் மக்கள் கூடி அத்தனை பேரும் இவ்வாறா இருந்தார்கள் இவ்வளவு காலம் என்று மிகவும் அதிசயத்து போனார்கள் அவ்வாறு இவர் கூற மீண்டும் மனைவியின் கரம் பற்றி முடியாத கரம் பற்றி மூழ்க முடியாத இந்த செய்தியை ஒத்துக்கொண்டு சரி இருவரும் களியை பிடித்து கொண்டே மூழ்கி எழுங்கள் என்று சொல்ல மூழ்கி எழுந்தவுடன் அன்றளர்ந்த செந்தாமரை போல் இளமை மிகவும் அறுதியிட்டு சொல்லக்கூடிய அழகான தோற்றத்தை அவர்கள் இருவருக்கும் எல்லாமல்ல சிவபெருமான் கொடுத்துருளினார் சிவபெருமான் அடியவர் வேடத்தில் வந்து சரி மூழ்கி எழுந்திருங்கள் என்று சொன்ன அடுத்த நிமிடமே எல்லா இளமை தோற்றங்களையும் இருவர்களிடத்திலே பெற்று புது எழுந்தார்கள் இந்த அதிசயத்தை கண்ட ஊர் மக்களும் மறையோர்களும் மிகவும் மகிழ்ச்சி உற்று ஆச்சரியப்பட்டு போனார்கள் அந்த நேரத்தில் வம்பு செய்த இந்த அந்தந்த சிவனடியார் எங்கே என்று பார்த்தால் காணவில்லை ஆ இவ்வளவு நேரம் வழக்கு வைத்த இந்த சிவனடியார் எங்கே திருவோடு வழங்கி காணாமற் போனதற்கு குளத்தில் இந்த சிவனடியார் எங்கே என்று தேடலாயினர் திடீரென்று வானில் பிரகாசமான ஒரு ஒளி பார்த்தால் விடையோடு பார்வதி தேவியாரோடு எல்லாம் அல்ல ஈசன் காட்சி கொடுத்தார் திருநீலகண்டத்தின் ஆயனாரே நீயும் உன்னுடைய மனைவியாரும் செய்த சத்தியம் தவறாமல் வாழ்ந்து அடியவர்களுக்கெல்லாம் என்னுடைய திருவோடு கொடுக்கும் இந்த திருப்பணியை முறைதா முறை தவறாமல் செய்து வந்தீர்களே நீங்கள் செய்த சத்தியம் இந்த உலகிற்கு தெரிய வேண்டும் மேலும் உங்கள் இளமை காலத்தையெல்லாம் இந்த சத் திருநீலகண்டத்து மேல் ஆணை என்ற ஒரு வார்த்தை சொன்னதினாலே வீணடித்து இவ்வளவு காலம் அதை முறையாக பற்றி வாழ்ந்திருக்கிறீர்கள் என்பதை உலகத்திற்கு பறைச்சாற்றுவதற்காக இந்த திருவிளையாடனை நிகழ்த்தினோம் நீங்கள் இனமே மாறாமல் என்னுடைய அருகிலிருந்து இன்புற்று வாழ்வீர்களாக என்று வாழ்த்தியாருள்ள இவர்கள் இருவரினாலே மறையோர்கள் சிலரும் அந்த ஊர் மக்கள் சிலரும் எல்லாமுள்ள பெருமானை பார்ப்பதற்கு ஏதுவாக காட்சியளிப்பதற்கு ஏதுவாக இந்த சம்பவம் அமைந்தது என்றபோது எவ்வளவு கொடுத்து வைத்தவர்கள் அவர்கள் மெய்யன்பர்களே இன்றைய தினம் திரு திருநீலகண்ட நாயனார் மற்றும் அவரது துணைவியார் அவர்களுடைய இந்த சேவையை ஒரு சத்தியத்தை குடும்ப பாங்கினை நாம் எல்லோரும் வியந்து பார்க்க வேண்டும் இதை பிரச்சனை என்று ஒரு தாம்பத்தியத்தில் ஒரு குடும்பத்தில் வரும்பொழுது அதை வெளியில் மிகவும் அதிகமாக கொண்டு செல்லாமல் எவ்வாறு நமக்குள் நாம் கருத்தொற்றுமித்து எப்படி இருக்கலாம் என்பதற்கு மிகுந்த எடுத்துக்காட்டாக இருக்கின்றது இதை நாமும் நமது இல்லத்தரசிகளும் அல்லது கணவன்மார்களும் இதை நீங்கள் அனைவரும் கேட்டு மகிழ்ந்து நம்முடைய குழந்தைகள் திருமணமாகும் பொழுது இவையெல்லாம் நீங்கள் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து சீர் சினத்தியோடு இதுபோன்ற நூல் திரட்டுகளையும் நீங்கள் வழங்கி ஆறுதெரிய விஷயமாக நீங்கள் அவர்களுக்கு பொக்கிஷமாக நீங்கள் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று இந்த இடத்துல கேட்டு வாய்ப்பு நல்கிய நற்றினை வானொலிக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்